பாடம் எண்பத்தி ஏழு தொழுகையின் சிறப்பு அல்லாஹ் குருண்டான் நிச்சயமாக தொழுகை வெறுக்கத்தக்க செயல்கள் மற்றும் தவறான செயல்களை விட்டும் தடுத்துவிடும் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி வசனம்